வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகத்துல நம்முடைய முதல் ஆசிரியர் அப்படின்னா யாருன்னா நம்முடைய தந்தை தான் எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஆசிரியர் தந்தைதான் ஏனென்றால் நாம் எப்படி வளர்கிறோம் நமக்கு என்ன விதமான கல்வி கிடைக்கப் போகிறது எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய இடத்திலே தந்தை இருக்கிற ஒரு தந்தையால் மட்டுமே மிகச்சிறந்த சான்றோனை உருவாக்கிட முடியும் இதுதான் மெய்யான உண்மையும் கூட ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளும் எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் நம்மை உருவாக்கக்கூடிய சான்றோனாக அறிவுடைவனாக அறநறியிலே சிறந்தவர்களாக நம்மை உருவாக்கிய தந்தையருக்கு நாம் என்ன நன்றி செய்ய வேண்டும் கைமாறாக அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அவையிலே நாம் இருந்தோமானால் இது போன்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க இவருடைய தந்தை எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு மற்றவர்கள் பேசணும் அந்த அளவிற்கு நாம் பண்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல பெயரினை நம்முடைய தந்தைக்கு நாம் பெற்றுத்தர வேண்டும் எப்படி ராஜராஜ சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் என்று தன்னுடைய தந்தையினுடைய பெயர் இன்னும் இன்னும் மேலே உயரும் வகையிலே வாழ்ந்தார்களோ அதே போல நாமும் நம்முடைய முன்பு சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய மரணம் மரணத்திற்காக வருகிறார் வந்து அடுத்த நாளே ஒரு முக்கியமான அரையிறுதி போட்டி அந்த அரையிறுதி போட்டியிலே நூறு ஓட்டங்களை எடுத்து தன்னுடைய தந்தைக்கு நன்றி செலுத்திய பொழுது இந்த உலகமே போற்றி யாரை சச்சின் டெண்டுல்கருடைய தந்தையை போற்றி புகழ்ந்தது ஏனென்றால் மகனுக்கு நாட்டு பற்றி இவ்வளவு ஆழமாக விதித்திருக்கிறாரே தந்தையினுடைய தாண்டி நாட்டிற்காக வந்து விளையாடி தன்னுடைய தந்தைக்கும் நன்றி செலுத்துகிறாரே அப்படின்னு இந்த உலகமே போற்றுச்சு இப்படி ஒரு மகனை பெற்றெடுத்திருக்கிறாரே இது போலத்தான் இருக்கணும் நம்முடைய தந்தைக்கு நட்பெயரை பெற்றுத்தரும் வாழ முயற்சிக்க வேண்டும் இதை இன்று நேற்று ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் சொல்லும் பொழுது மிகச்சிறந்த அறிவுடைய சான்றோனாக நம்மை உருவாக்கிய தந்தைக்கு நாம் கைமாராக செய்ய வேண்டியது அல்லது பிள்ளைகள் கைமாறாக செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால் இது போன்ற பிள்ளையை பெற்றெடுக்க இவருடைய தந்தை இத்தனை தவம் செய்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் பேச வேண்டும் அதுபோல நாம் நடக்கணும்னு வள்ளுவர் வலியுறுத்துறார் ஆக பிறர் நம்மை போற்றும் வண்ணம் நம்மை மட்டுமல்ல நம் தந்தையும் போற்றும் வண்ணம் நம்முடைய வாழ்வு அமைந்தடல் வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் எண் 70 மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் மீண்டும் குரல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி